प्रपन्न तोत्र कृष्णाय कृष्ण ிாவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணமே நமையே தன் சேத் அஹ் சேஷ் சேத் தனியுதீரிடம் अर्जुनन யோகிரஷ்ட கத்தியை புனர்ஜன்மத்தை பற்றின விசாரத்தை கேள்வியாக கேட்டிருக்கான் கர்ம தியாகம் பண்ணத்தினால கர்ம கிடைக்காது ஞான காண்டத்தில் பூர்த்தி பண்ணாததுனால அதனுடைய பிரயோஜனமும் கிடைக்காது ஆகையினால் இந்த சாதகனுடைய வாழ்க்கை செதறி போயிடுமா அப்படின்னு கேட்குறோம் அதை தான் பார்த்தோம் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்தில் 37 முப்பத்தெட்டு ஸ்லோகத்தில் இந்த முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் இந்த மூணு ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய இந்த கேள்வி அமைந்திருக்கிறது இப்போ பகவான் கிட்ட விண்ணப்பிக்கிறான் ஏதத்து மே சம்சயம் கிருஷ்ணான்னு இருக்கு அதை சம்போதனம் கூப்பிடுறார் ஹே கிருஷ்ணா ஏதத்து மே சம்சயம் ஏதத்து மே சம்சயம் அசேஷதா சேத்தும் துவேவ அருகசி ஏதத்துனா இந்த மே என்னுடைய சம்சயம் சந்தேகத்தை அசேஷத்தக முழுமையாக சேத்தும் நீக்குவதற்கு போக்குவதற்கு தொமையவ அருகசி தொமையவங்கிறது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் நீ ஒருத்தன் தான் தகுதி உள்ளவன் நீதான் ஈஸ்வரன் சர்வஜன் எல்லா ஜீவர்களுடைய கர்மாக்களுக்கும் தகுந்த பலனை கொடுக்கிறவன் ஆகையினால் அந்த ஜீவனுடைய கதி என்னன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ சர்வேஸ்வரனாக சர்வஜனாக இருக்கிறதுனால எனக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகத்தையும் நீ தீக்கணும் உனக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால உனக்கு தான் இதை தீர்க்கத் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் ஆகையினாலும் நான் இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அடுத்த வரியில் சொல்கிறான் அசிய சம்சயஸொத்து அந்நியா சேத்தா நகி உபபத்தியத்து இந்த சந்தேகத்தை சேத்தா சேத்தான்னு சொன்னால் நீக்கக்கூடியவன் தொது அந்நியா உன்னை தவிர வேறு யாரும் ரிஷிகளோ தேவர்களோ மற்ற எந்த மகாத்மாக்களோ யாராலையும் முடியாது ஏன்னா ஈஸ்வரனுக்கு துல்லியமாக யாரும் இல்லை ஆக சர்வேஸ்வரனாக சர்வஜனாக இருக்கக்கூடிய உன்னை தவிர வேறு யாராலும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு உன்னால தான் முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதற்கு பகவான் பதில் சொல்ல போறார் அது நாளைக்கு நம்ம படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை நன்றாக நம்ம மனசுல வாங்கிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மர்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய